அன்புமிக்க நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் இன்றைய பாடல் புது வீடு வந்த நேரம் பொன்னான நேரம் புது மணப்பெண் வந்த நேரம் பொன்னான நேரம் என்று மங்களகரமாக இந்த பாடல் தொடங்குகிறது எங்க பாப்பா எனும் திரைப்படத்திற்காக கவிஞர் கண்ணதாசன் இயற்றியது எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜனும் பி சுசிலாவும் அகமகிழ்ந்து இந்த பாடலை பாடியிருப்பார்கள் படத்தின் கதை சூழல் அந்த தம்பதியர் புது வீட்டிற்கு குடி வந்திருக்கிறார்கள் புது மனை புகு விழா என்று எண்ணிக்கொள்ளலாம் வீடு முழுக்க அலங்கார விளக்குகளால் ஜொலிக்கின்றது அந்த இவர்களுடைய உள்ளங்களிலிருந்து இந்த பாடலாக பிறக்கிறது இதிலே வரக்கூடிய சரணங்களும் மிக அருமையாக கவிஞர் கண்ணதாசனால் எழுதப்பட்டிருக்கும் மங்கள சங்கலி ஓசையிட மஞ்சள் திருமுகம் மால இட வளை பொங்கிடும் தாளமிட வந்தேன் உன்னிடம் ஆணையிட என்று நாயகி சொல்ல காதலில் ஆடவன் அடிமை என்றோ காதலி சொல்வது வேதமன்றோ என்று அதற்கு இவன் பதில் சொல்ல சொல்லக்கூடியதும் இதமாக இருக்கும் அது மட்டுமல்ல தங்களுடைய எதிர்கால வாரிசையும் இந்த பாடலிலே அவர்கள் நினைவூட்டுவார்கள் அது இந்த வீட்டிற்கு ஒரு புதிய செல்வாக்கை ஒரு சுபெட்சத்தை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையில் அந்த வரிகள் அமைந்திருக்கும் வள்ளுவன் கூறிய தமிழ் போலே பிள்ளையின் குரல் இங்கு வர வேண்டும் அது பொங்கி வரும் ஆனந்தம் தர வேண்டும் தூயவன் வேலவன் தர வேண்டும் என்று அந்த வேண்டுதலையும் அங்கே பதிப்பார்கள் அப்படிப்பட்ட இந்த பாடல் தொடங்குகிற பொழுது வரக்கூடிய இசை அமைப்பு எல்லோரையுமே கவரும் மெல்லிசை மன்னர் என்கிற பெயருக்கு தகுந்தாற்போல் அவர் அதுமாதிரியான சிறப்பு நகாசு வேலைகளை சில பாடல்களிலே சற்று கூடுதலாகவே செய்து அந்த பாடலை ரசிக்க செய்யக்கூடிய பாங்கும் இதில் மிளிர்கிறது இந்த பாடல் உங்களை உங்களுடைய எல்லங்களில் புதுமனை புகு விழா நிகழ்ந்த அந்த தருணங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தனித்துவத்தை கொண்டிருக்கிறது இந்த பாடற்காட்சியிலே நடிகர் ரவிச்சந்திரனும் நடிகை பாரதியும் இணைந்து இந்த பாடலுக்கு புது மெருகு சேர்த்திருப்பார்கள் அப்படிப்பட்ட கவனத்தில் நிற்கக்கூடிய இந்த பாடல் இதோ நேயர்களே பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியிலே உங்களோடு சேர்ந்து தன்னுடைய மகிழ்ச்சியை தக்கவைத்துக் கொள்வதற்காக வருகிறது கேட்டு ரசிகர்கள் புது மணப்பெண் வந்த நேரம் பொன்னான நேரம் புது மணப்பின் வந்த நேரம் பொன்ன காதல ஆடவன் அடிமை என்றோ காதலில் சொல்வது வேதமன்றோ ஆயிரம் காலத்து கதை என்றோ அதை நான் எந்திரம் மாற்றுவது புது வீடு வந்த நேரம் பொங்கான நேரம் புது மணப்பெண் வந்த நேரம் பொங்கல் உதோமி கூறிய தமிழ் போலே பிள்ளையின் குரலிங்கு வர வேண்டும் வள்ளுவன் கூறிய தமிழ் போலே பிள்ளையின் குரலிங்கு வர வேண்டும் அது துள்ளி வரும் ஆனந்தம் பெற வேண்டும் தூயவன் வேலவன் தர வேண்டும் பொது வீடு வந்த நேரம் பொது நேரம் பொது மணப்பெண் வந்த நேரம்